நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமர் துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பு அலமேலு ஸ்ட்ரெச் மார்க்ஸை என்னன்னு பார்ப்போம் வாங்க பிரசாதத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு அடி வயதுல கோடு மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் அது மட்டும் இல்ல சிலருக்கு வந்து உடம்புல எங்கே வேணாலும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஏற்படும் அதை போக்குறதுக்கு சோற்று கற்றாழில சோறு இருக்கு அந்த சோறு எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அது கூட தேங்கெண்ணெய் கலந்து நல்லா குழைச்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மேல பற்று மாதிரி பூசி வரணும் தேங்கெண்ணெய் இல்லைன்னா விலக்கெண்ணெய் கூட சேர்த்து மார்க்ஸ் மேல பற்று மாதிரி போட்டுட்டு வந்தோம்னாலே வெகு சில நாட்களில் மார்க்ஸ் இருந்த இடமே தெரியாம அடையாளமே தெரியாம மறைஞ்சிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்